بسم بسم الله الله الله الله الرحمن الرحمن الرحيم الرحيم الحمد لله رب العالمين والسلام على المرسلين وعلى آله وصحبه أما بعد بعد قد قال الله تبارك وتعالى بعد بالله من الشيطان الرجيم بسم الله ما يفعل الله بعذابكم إن شكرتم இமான் وكان الله அஜமாயின் அலீம சுதக் அல்லாஹுல் அலியுல் அலீ மின்னியமான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹக்கு சுஹானஹு ஆலா சுலத்து நிசாவுடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆயிரத்தில் எல்லா எங்களை பார்த்து கேள்வி கேட்குறான் எல்லாம் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான் அதாவது எல்லா கேட்குறான் உங்களை செய்வதாஹுக்கு என்ன ஏற்பட போகுது உங்களை தண்டிக்கிறதால எனக்கு என்ன லாபம் ஒரு வாப்பா மகன தண்டிக்கிறாரு என்ன கேட்பாரு உனக்கு அடிச்ச எனக்கு என்னப்பா லாபம் அடிக்கிறேன் அடிக்கிறேன் நீ திருந்தோணும் அல்லா சொல்றான் உங்களை நோவினை செஞ்சு உங்களுக்கு அதாபு தந்து எனக்கு என்ன லாபம் நான் என்ன அடைய போறேன் எனக்கு எது கிடைக்க போகுது ஹதீசுல வந்தேக்குது அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ் குத்சீல மனிதர்களை நான் படைத்தேன் ஹலத்து உங்களை நான் படைத்தேன் நீங்க வேறொத்தரை வணங்குறீங்க உங்களை நான் படைத்தேன் வேறொத்தரை வணங்குறீங்க வயசு குருன்னு சிவாயி அவர்களுக்கு ரிஸ்க் நான் கொடுக்குறேன் ஆனால் வேறொத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க வேறொருத்தருக்கு தேங்க்ஸ் பண்றாங்க கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அலமதுல்லா கடைக்கு இந்த கடைக்கு போய் தான் நாங்கள் வாழ்கிறோம்ன்றாங்க கொஞ்சம் பேசுறாங்க இந்த ஜொப்பிக்க போய் தான் நாங்கள் வாழ்கிறோம்ன்றாங்க கொஞ்சம் பேசுறாங்க அந்த ஹாஜாரிக்க போய் தான் வாழ்றோம்ன்றாங்க கொஞ்சம் பேர் சொல்றாங்க நல்லா போயிட்டு வாங்க யாருக்கு சுக்கருஷேரம் சுக்கருஷரம் மக்களுக்கு மக்களுக்கு நாங்கிறாரு வெளிநாட்டுல முந்தி டிராப் வரும் இப்ப டிராப் இப்படி வரும் ஒவ்வொரு மாசம் இருபத்தி அஞ்சாந்தி டிராப் அனுப்புவாரு பின் போஸ்ட் பண்ணுவாரு யாருப்ப அந்த பொம்ப என்ன செய்ய போஸ்டு நல்ல மனிதர் அல்லா தாரான் தொழில் வாயில அல்லா தாரான் விவசாயத்தினுடைய அல்லா தாரான் அல்லா சொல்றிக் கொண்டு நான் தான் பங்கு வைக்கிறது நான் வாழ்க்கையை நாங்கள் பங்கு வச்சிருக்கிறோம் அல்லா சொல்றான் வேறொருக்கு அல்லாஹ் அவருக்கும் சுக்குரு செய்வோம் அல்லாவுக்கும் சுக்குர் செய்வோம் இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு நான் இறக்கம் காட்டுறேன் அவர்களுக்கு அத்தொத்தது என்னுடைய ரஹ்மத்தை கொண்டே அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன் ஆனா எனக்கு அவங்க தேவையில்லை நீங்க எனக்கு தேவையில்லை ஆனாலும் நான் என் ரஹ்மத்தை கொண்டு உங்களுக்கு இறக்கம் காட்டுறேன் ஆனா நீங்க என்ன கோபப்படுத்தினீங்க பாவத்தை கொண்டேன் ஆனா ஒவ்வொரு வினாடியும் என் பக்கம் நீங்க தேவையில்லைவராக இருக்கிறீங்க ஒவ்வொரு வினாடியும் பாவங்களை கொண்டு என்ன கோபப்படுத்துறீங்க ஆனா என் பக்கம் தேவையுள்ள மக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறீங்க சொல்லி போட்டு சொல்றான் என் அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடியவங்க என்னுடைய மஜ்லிஸ்து உட்காரக்கூடியவங்க அல்லாஹ் சொல்றான் என்னுடைய சபையில் அதிகமாக உட்காரக்கூடியவங்க யார் என்றால் என்ன அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடியவங்க அல்லாஹுடைய சிக்கர் அல்லாஹுடைய சிக்கர் மகரிபுக்குரான் ரெண்டே சொல்ல மகரிப்புக்கு முன்னால் அல்லாஹிக்கோ சுபகு பிறகு அல்லாஹ் செய்ய சிக்கர் தொண்ணூத்தம்பது திருநாமம் அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுடைய நாமம்யா அல்லாஹுடைய பேரை கூப்பிடுவோம் அல்லாஹுடைய பேர் அல்லாஹுடைய பேர் சிக்கல் செய்வோம் அர்த்தம் விளங்கி சிக்கல் செய்வோம் அர்த்தம் விளங்கு வரைக்கும் இருக்கவான விளங்கிக்கொங்க சிக்கிரும் செய்வோம் வேற்தார் செய்யணும் <laughs> <laughs> <hah> <hah> <shuma> தரக்காவ வளர்க்கிறதுக்குமாத்த வளர்க்கிறதுக்கு இயக்கத்தை வளர்க்கு வேலையும் யாரும் செய்யவான வேண்டி அல்லா அல்லாவுக்காக வேண்டி செஞ்ச நன்மை கிடைக்கும் அல்லாவுக்கு மட்டும் வேறு இல்லை செயலாவுடைய ஞாபகத்துல அல்லாஹுடைய ஞாபகம் அல்லாவுடைய தியான அல்லாவை ஞாபகப்படுத்த போகும் அல்லாஹுடைய ஞாபகப்படுத்தினா அல்லாஹுடைய மஜிமா உட்காரையிடும் அல்லாஹுடைய சபையில் உட்காரையிடும் சொல்றான் ஜ உ அதையும் நான் தொட்டு பார்த்திருக்கிறேன் அதை விடவும் நவீனுடைய உடம்பு சொத்தா இருந்துச்சு செஞ்சா கை திஞ்சி வருவோ என்று பயந்தும் அந்தளவு குடம்பு சொப்து உடம்பு சொப்தாகும் இரண்டாவது திக்க செய்யக்கூடிய மக்களுடைய இன்னொரு தன்ம புறக்கும் அல்வாஹ் என்ற பெயர் அவங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட நடுங்கிடுவாங்க முடியும் அம்மா அம்மா அதிகமாக வாழ்க்கையில் சிக்கிர செய்வோம் டைம் ஒதுக்கும்போது இந்த கும்பத்தில் டைம் இல்ல போயிட்டு நாலஞ்சு விஷயங்களுக்கு குரானோத டைம் இல்ல குரானோத டைம் இல்ல குரான் அல்லாஹுடைய திக்கர் குரான் அல்லாஹுடைய குரான் எப்படியோ சிறுவாபம் குரானோத முறையுது தனிய குரானோ ஒன்று ஜா குருவானா தவறு என்று சொல்ல இல்ல ஹராம் என்று சொல்லவும் இல்லாம இல்லை சொல்றேன் இது நடக்கும் இப்ப என்ன நடக்குங்க தெரியாது எல்லாம் யாசி பாடம் தனி யோதருக்கு பாடம் இல்லை சரி மாதிரி எல்லாருக்கும் யாசி பாடம் தனி யோகச்சும் பாடம் இல்லை நிப்பாட்டி நிப்பாட்டி அழகா ஓதம் யாரும் போத மாட்டாங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த இலாஹி மாதிரி பள்ளியில் நான் நரகத்துக்கே தகுதியானவன் தான் எனக்கு எனக்கு சுருக்கமே இல்ல யார் சொல்றது அதனால் ஒன்று சொல்றேன் எந்த ஒரு துாவையும் சும்மா பல்லீடு காதாலை பாடமாக்கவான செய்ய என்ன பேர் தகுந்த என்னூர் என்ன என்னது அப்துல் கபூர் ஹஃபூர்தான் கபூர்ன்றது சும்மா காது கேட்டு பேசுறது இல்ல காதால கேட்டு குரான பாடமாக்கவானம் காலால கேட்டு அதிச பாடமாக்கவான காலால கேட்டு மட்டும்க்கள் பாடமாக்கான ஒரு துவை காலால என்ன செய்யும்போது பாடமாக்க இருந்தாலும் எப்படி இருக்குது அது அழகா விளங்கி அறுத்தம் தெரிஞ்சு அந்த துவாவுக்கு அசர் ஏற்படும் நேரம் குரானுக்கு உத்தரம் இல்லா போய்ட்டு உம்மத்திட்ட நேரம் இல்லா போயிட்டது உம்மத்திற்கு அந்த பழக்கம் அப்படியே அறிந்து இல்லா போயிட்டது குரான் ஓதுற பழக்கம் இல்லை ஆனால் எல்லாரும் குரானுடைய தத்துவம் பேசுவாங்க குரானுடைய தியாக்கியான பேசுவாங்க ஆனால் குரான் ஓத நேரம் இல்லை குரான் ஓதுறது தனிய இபாதத் உண்டு எப்படி ஓதோனாம் ஒன்று தனி ஓதோனும் இரண்டாவதாக பெரிய ஒரு சுங்கத்தை தான் குரானும் இதை சொல்லுது ஒத்தர் ஓத சபையில் உள்ள முழு பேரும் கேட்கும் குரான்த்த விடவும் குரான படிச்சுத்தான் அவங்க ஓதி பாடு அவசரப்படுவார் அவசரத்தில் குரான நாங்க பாதுகாப்போம் காது குடுத்து குரான் கேட்கிறோம் பேசுறத கொண்டு ஹிதாயத்து வாரது இல்ல கேட்கறதை கொண்டு கிடைக்கும் பேச்சக்கொண்டு ஹிதாயத்து இல்லை என கொண்டு ஹிதாயத்து கேட்கறதுக்கு பேசுறதைக் கொண்டு பெருமை வரும் அல்லாஹ் பாதுகாப்பானார் கேட்கறதை கொண்டு பணிவு வரும் பேசுறத கொண்டு என்ன வரும் பெருமை வரும் கேட்கறதை கொண்டு பணிவு வரும் அல்லாஹ் நடிக்க பணிவை சொல்லிக் கொடுக்கிறான் நீங்க வார்த்த பேசினா நூறு நூறு வார்த்தை கேளுங்கொண்டு வரும் ஐம்பது வார்த்தை பேசினா நூறு வார்த்தை கேக்குற ஏன் காரணம் ஒரு வாய் ரெண்டு காது ஒரு வாய் கவலைப்படுவாங்க என்ன கவலை முதலாவது கவலைப்படுவாங்க நல்லத கேட்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கலையே ரெண்டாவது ஒரு மனிதனுடைய ஹிதாயத்தினுடைய ஆரம்பம் என்ன சும்மா கேட்கிறது ஒரு மனிதனுடைய ஹிதாயத்தினுடைய ஆரம்பம் என்ன கேட்கிறது காது பெண்கள உருவாக்கோ நல்லத கேட்கறதுக்கு உருவாக்கை இந்த மக்களுடைய விடயத்தில் அல்லாஹ் நலவை அறிந்திருப்பான் என்று நல்லதை கேட்க வைத்திருப்பான் அதனால நல்லா யாமச்சு போங்கோ குரான கேட்கிறே பெரிய தரா விஷயம் தராவிகளை நல்ல விஷயம் நல்ல விஷயம் குறான விருத்தி வச்சு பாருங்க அசைவுகள் வராம மூணு அசைவுகள் வராம குரானுடைய ஆதாபையும் பேணி தொழுகையில குரான விருத்தி வச்சு இல்லை புத்தமில்லை குரான உங்களுக்கு குரான் காண்பிக்க தாழ்த்து காது தாழ்த்துறது என்ன குரான் வேறு யாரு பேசினாலும் எங்களை காது செய்தாயிடும் அதை கேக்குது இல்லை ஒன்னு கேக்குற குரானுக்கு செய்த ஆதாபுல் ஒன்றுதான் குரான கையில் எடுக்கக்குள்ள மொபைல் போன சைலன் என்ன செய்யும் அடிக்கும் இப்ப என்ன செய்யுமா அங்கேயும் இங்கேயும் இது குரானுக்கு செய்த பேதவி சுர்மத்திமத்தி நல்ல குறான கேட்கிற விவாதம் என்ன செய்வதே ஜென்ரல் என்ன பட்டம் கொடுக்கிறது ஜென்டல் அல்லது கலாநிதி பட்டம் கொடுக்கிறது போலீக்குது வாழ்க்கை வாழ்ந்தோம் மகன்டிஜதுக்கு மகன் குரான் கேட்கிறது கேட்டுவாரு சொல்லி மௌத்துக்கு முந்தி மௌத்துக்கு முந்திய மௌத்துக்கு முந்தி நீங்க காதல் ஏன் மௌத்தானீங்க வாழ்க்கையில ஞாபகம் வைங்க ஒரு குரான் குறைஞ்ச பட்சம் மகன் குரான் ஓதட்டும் ஒரு குரான தர்த்திக்கும் ஒரு நாளைக்கு நாலு பக்கம் இரண்டு பக்கம் நாளைக்கு காஜுசு ஒரு நாளைக்கு காஜூசு குரான் நாலு மாச என்ன முடிஞ்சு என்ன முடிஞ்சு குரான் முடிச்சு இது மௌத்தான பக்தவாக குரான கேட்கறதுக்கு நசீம் இல்லையா என்ன பிரேசம் வாழ்க்கையில நீ இயற்றி வைங்க வாழ்க்கையில் நீயற்றி வைங்கோ எப்படி அலைக்குனார்களோ அதே துணியில அதே ராகத்துல ஏந்த புள்ள எனக்கு ஓதோனம் நான் அதை கேட்கோணும் அப்படிப்பட்ட வாப்பவாக வாழ்ந்துட்டு மௌத்தாகோன குரான கேட்கிறது குரானுக்கு நேரம் குரான் அல்லாஹ் இந்த கும்பத்தினருக்கு நேரம் இல்ல இரண்டாவது ஒன்று தெரியும் அல்லா பேசக்கூடியது என்ன பழக்கம் துவாவுடைய பழக்கம் இல்லா போயிட்டது பழக்கம் இல்ல தனியா கேட்கிற பழக்கம் இல்ல பள்ளிவாசலுடைய மூளைகளிலிருந்து அழுகையுடைய சத்தம் கேட்கவில்லை குரான் அழுகையை பற்றி மிச்சம் பேசிக்கிறது குரான் அழுகைய பற்றி கூடிய குரான் பேசிக்கிறது அல்லாவுக்கு விருப்பமான உண்டது மனிதனுடைய கண்ணால கண்ணீர் கொட்டோட குரான் கண்ணீர் கொட்டோடம் துவுல கண்ணீர் கொட்டோட அதாவுடைய ஆயத்தோதக்குள்ள கண்ணீர் கொட்டோடம் பயானில் வரக்கூடிய ஆச்சரியமான அல்லாஹுடைய வல்லமையாபத்துள்ள கல் இருக்குது வாப்பா மலை பெய்ஞ்சா தண்ணி கொட்டும் கல்லால கருங்கல்லால ஊத்து வரும் அதவிடோ மோண்ட கண் மோசமா அத விடோ மோண்ட உள்ளம் மோசமா என்ற குரான் இப்போ அழகான மழை போல பேஞ்சு கொண்டிருக்குது கண்ணால கண்ணீர் கொடுத்ததில்லையா யார் கேட்கிறான் இது கேட்கிறான் போல்பெட்டி பள்ளியில கிரேம் பாஸ்ட்ல மறக்க மறக்க போறதுக்கு முன்னால கல்பிட்டி பள்ளியில மறக்க செஞ்சது ஆரம்ப நான் எப்பயும் சொல்றது தான் அந்த காலத்திலையும் நான் மறக்கிறேன் கண்டியில லைம்பள்ளி மரக்கத்தில் இருந்திருக்கிறேன் சின்ன காலம் மதர்சாவுக்கு போறதுக்கு முன்னால வாபஸ் கூட்டிகிட்டு போவாரு இப்பையும் எனக்கு உண்மையில் ஞாபகத்திலிருக்கு முன்னால் நேரம் மகிழ்வுக்கு முன்னால் நேரம் ஒரு மையத்தோடு மாதிரி காட்சி அடிக்கும் லைட் எல்லாம் லைட் எல்லாம் சுவகுக்கு முன்னால வெள்ளிக்கிழமராவ ஜும்மராத்திரி முடிச்சிட்டு என்ன செய்வாங்க வந்து கூடிய மக்களுடைய அழுகையை கொண்டு மக்கள் தஷ்கீர் குறைஞ்சபட்சம் எங்கட பிள்ளைகளுக்கு முன்னாலேயாவது அலக்கூடிய பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொள்வோம் பிள்ளைக்கு முன்னால் அலோனம் எங்கட பிள்ளைகளுக்கு முழிப்பவரோனம் உம்ம வாப்பட அழுகிற சத்தத்தில் அல்லா இந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் ரசிமாக்குவானா நேரமிடுங்கோ குரானோத நேரமிடுங்கோ துவாவுக்கு நேரமிடுங்கோ இவைகளுக்கு நேரம் அதானுடைய நிலத்தில் குரான் எடுத்து இந்த விஷயங்களை கொஞ்சம் ஒரு ஆர் ஆவர் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யோ டைம் மனேஜ்மெண்ட் என்று இஸ்லாமத்தில் உள்ள முக்கியமான ஒரு கன்செப்ட் ஆக முக்கியமான ஒரு ஒரு கூட்ட மக்களை பத்தியே கவலை மக்களை பத்தியே கவலை நீங்களுக்கு நல்லதொல்லி சொல்லி சொல்லி உங்களை மறந்துட்டீங்களா சொன்ன சொல்ல பெருமைக்கு எல்லா ஜமாத்திலேக்குது எல்லா ஜமாத்திலே மக்களை பற்றி கவலைப்பட்டு தன்னுக்கு குரான் உதவே தெரியாது மக்களை பத்தி கவலைப்பட்டு தனக்கு தன்னுடைய சொந்த அவளுக்கு நேரமே இல்லை இல்ல பேலன்ஸ் பண்ணுங்க பேலன்ஸ் எனக்கு ரொம்ப கவலை இந்த சொல்றான் அதனுடைய மகனே எனக்கு என்ன நீ கோபப்படுத்துகிறாய் ஆனால் நான் உன் மீது அன்பு வச்சிருக்கிறேன் உன் மீது இறக்கப்படுகிறேன் சொல்லிவிட்டு சொல்றான் ஏன் சபையில நீ உட்காரணம் தான் என் அதிகமாக நீ ஞாபகப்படுத்தேன் என் அதிகமாக சிக்கி விசை வாழ்க்கையில் சிக்கனுடைய பழக்கம் அலைவ சொல்லம் அவர்களின் மீது குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருநூறு முறை செலவாத்து சொல்லுவோம் காலையில் நூறு மாலையில நூறு செலவாத்து சொல்ற பழக்கம் செலவாத்து சொல்ற பழக்கம் اللهم صل على محمد وعلى آل محمد كما على على على محمد وعلى آل محمد محمد محمد وعلى وعلى وعلى وعلى سيدنا உுமாருடைய பணக்கம் யார்கிட்ட இருக்குமோ அல்லாமா ஜோசிர் அலஹி தன்னுடைய ஜாது என்ற கிதாபில் எழுதிக்கிறாங்க அவங்களுக்கு நூறு வகையான பாக்கியங்கள் கிடைக்க முடியும் சொல்லிடாது அதுல ஒன்று தான் அவங்களோட வாயால மூணாவது நபரை பத்தி பேச்சு வராது பழக்கம் யாரு இருக்குமோ அவங்களுக்கு தெய்வத்து பேசிடாது பேச அதிகமாக சிக்கவார்த்து اللهم صل على محمد محمد سيدنا ما அப்படியே வந்து மனிதா நீ எனக்கு நலவு செஞ்சு கொண்டான் நான் உன் வாழ்க்கையில் நலவ காட்டுவேன் நல்லது நீ பாப்பாய் நல்லவனாக நீ வாழுவாய் நல்ல குடும்பம் உனக்க கிடைக்கும் எனக்கு மாறு செஞ்சால் நான் சோதிப்பேன் திரும்பி வேண்டி வரோனும் என்றேன் விளங்கிக்கொங்கிருக்கேன் அல்லா ஒரு அல்லாஹ் எனக்கு எச்சரிக்கை பண்றான் என் அல்லாஹ் எப்படி சோதிக்க போறான் சொல்லி தௌபா செஞ்சு அல்லா பக்கம் மீண்டுகோங்கோ என்று சொல்லி அல்லா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எனவே தான் அல்லா சொல்றான் உங்கள்கிட்ட ரெண்டு சிவத்திருந்தால் அல்லாவுக்கு நீங்க சுக்குரு செய்வீங்க அல்லாஹ கொண்டு ஈமா நீங்க சரியா செஞ்சா நான் உங்களுக்கு அதாவது என்ன லாபம் கிடைக்க போகுதுமே வாழ்க்கையில் சுக்குருடைய மக்களாக வாழுங்கோ அல்லாவை கொண்டு ஈமா கொள்ளுங்கோ ரொம்ப மனிதர்களே அல்லா சொல்றான் உலகத்திலே யாருடைய தவறையும் யாருமே பேச வேண்டாம் உலகத்திலே யாருடைய தவறையும் யாருமே பேச வேண்டாம் விரும்ப மாட்டான் அல்லா நேசிக்க மாட்டான் அல் ஜல்யமாக பகிரங்கமாக பேசுற அவர் இப்படி செஞ்சாரு தொழில் தரப்பட்ரான் கெட்ட வார்த்தைகளை கொண்டு கெட்ட தகாத வார்த்தைகளை கொண்டு நீங்க பாவத்தை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் விரும்ப மாட்டான் ஒருவனுடைய பாவம் இருக்குது பாவத்துக்கு எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அந்த அளவுக்கு அவருக்கு பேசும் தம்பிக்கும் பங்கு இருக்கிறேன் தம்பியிட பங்கு நான்கிறார் சொ அப்படிப்பட்ட சொ கல்யாணத்துல மிஸ்டேக் செய்வன நீங்க பப்ளி நீங்க பாவத்தைக் கொண்டு திருத்திரக்கூடியவர்கள் அல்லா சொல்றான் ஒரு நாளும் மனிதனுடைய தவற பேசவான மனிதனுடைய தவற மக்கள் கூட்டத்தில் பேச ஒரு அநீதி இழைக்கப்பட்டு அநீதி செய்யப்பட்டு ஒருவர் உரிமையை தனக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யோம் இந்த கும்பத்திட்ட கெட்ட பழக்கம் தெரியுமா சல்லி கொடுத்து மக்களை கேவலப்படுத்த கொடுத்து போன கால் எடுத்து பேசி அடே பணத்தை கட்டளை அல்லா இடத்துல மன்னிப்பு கேளுக்கும் அல்லாட் அல்லா சொல்ற பாவத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் எந்த நான் தரையில் தெரியுமா பத்தி ஸ்டேட் என்ன சொன்னாங்க நிறைய கோபம் வந்து கோபம் வந்து என்ன சொன்னாங்க சொல்றதுக்கு சொல்றம் எந்த கவுன்ோகுது ஜ போதுலாட்டு ஆரவு வைங்கோ நல்லவனாக இருந்தால் இதனுடைய நலவ கூட்டுவாயாக ஒரு சிங்கே பறவைகள் சொல்றதுக்கு யாருக்கும் மேலாது ஜட்மெண்ட் கொடுக்கிறான் எந்த ஒரு பாவத்தையும் அனுமதி யாருக்கு அநீதி இணைக்கப்பட்டு விட்டதோ அப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த மொத்தத்தை சொல்லேனும் நான் அநீதி இணைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யலாமா என்று சொல்லி ஒருவர்கிட்ட போறாரே யார்கிட்ட பைத்து சொல்ற அவரும் அமானவராக இருக்க அவரும் அவரும் கூப்பிட்டு பேசி எடுத்துக் கொடுக்க பார்க்கணும் அல்லா தொகைக்கு நீங்க பேசுற விஷயங்கள் அல்லா கேட்டுக் கொண்டிருக்கிறான் அவர் என்று நீங்க சொல்லக்குள்ள நீங்க சொல்ற இந்த கம்ப்ளைண்டி இது அல்ல காது முடித்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் எனவே எதையுமே கூட்டவாணம் கை கால் வைக்கவாணம் கொஞ்சம் என்ன பேசுகிறான் என்பதை அல்லா அறிந்து வைத்திருக்கிறான் நீ சொல்லுவது பொய்யா உண்மையானது தெரியும் மனைவியை பற்றிய காலி கோட்ல போயிட்டு சொல்லுவதாக இருந்தாலும் உண்மையா உண்மையான சொல்லுவான் வேணும்பி பொய் பேசவாடம் மனைவிக்காக பளிசு மத்தவாடும் சொல்லு இந்த பொம்புல மனைவி பயிற்சி அவட உண்மை இப்படி வாப்பை ரோட்டில் இப்படி நாட்டில் இப்படி இதெல்லாம் போட்டு பதாபிச்சு பேசவாடும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா எனக்கு விருப்பம் இல்லை நல்ல ஒரு பெண் நல்ல ஒரு பெண் எனக்கு அதற்கு மரியாதையா ஒரு முகேஷ் என்ற சஹாபியை கல்யாணம் முடிச்சாங்க முகேஷ் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதே ரசூ சல்லாஹி செல்லம் செஞ்சு வச்ச கல்யாணமும் டிவோர்ஸ் ஆகும் அவங்க செஞ்சு வச்சிருக்கால இது செய்யக்கூடாது இது டிவோர்ஸ் ஆகக்கூடாது கல்யாணம் யாரு செஞ்சு வச்சாலும் சரி நான் ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சேன் மறந்துட்டேன் ஒரு மாசத்துல ஒரு திகதி உதாரணமாக வச்சுக்கோங்க பத்தாம் திகதி உதாரணமாக அண்டைக்கு நிக்காக பயன் செஞ்சேன் அந்த பெண்ணுடைய அடுத்த வருஷம் ஜூலை பத்தாம் தேதி அதே மாசத்தில் அதே நாள் ஒரு வருஷம் வித்தியாசம் அன்றைக்கு ஜனாசா உடைய மையத்தூட்ட பயம் பண் அந்த மையத்தை அந்த சரிய ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நாலு அஞ்சு மணி காலம் வித்தியாசம் நிக்காடைய பயன் நடந்தது மணிக்கு மையத்தை அதாவது ஜன கொடுத்து வச்சு பள்ளியில் சரியா பதினொருக்கு நாங்க வாழ்க்கைக்கு பயம் பண்ணினோம் வாழ்க்கை நீடிக்கலித்தது மையத்திலே பயம் பண்ணினோம் நடக்குது டிவோர்ஸும் செஞ்சு வச்சாங்க ரவி முடிச்சாங்க நவீனுடைய சபையில சொந்த மாம சு சரிவரல்ல கலாச்சாரம்ச்சரல் பிஹேவியர் வித்தியாசம் இந்த நிகார் பிரேக் ஆகுது டிவோர்ஸ் ஆகுது டிவோர்ஸ் பண்ணி வச்சாங்க இதே போல தான் பெண்கள் வெரி இன்டலக்சுவல் பெண்களை மாற்றுவோம் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெண் எந்த அளவுக்கு தன்னுடைய தன்னை வளர்த்துக் கொள்வதுக்கு என்ன செய்யலோ இதுக்குரிய என்ன எப்படி நான் ஒரு நல்ல ஒரு மனைவியாக இருப்ப ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் சொன்னார் ஏலா ஏழு எம் எத்தனை முதலாவது ஒரு பெண் விலங்கு நான் ஒரு மனிதன் மனிதன் நான் ஒரு மகள் ஒரு பாடசாலை மாணவி ஒரு பாடசாலை மாணவி நாலாவது நான் யாரோ ஒருவருக்கு மனைவி மனைவி அடுத்தோணம் நான் யாரோ ஒருவருக்கு யாரோ நாலு அஞ்சு குழந்தைகளுக்கு தாய் என்ன சொல்ற தமிழ் மதாவா மாதாவா மாதா நான் ஒரு தாய் அஞ்சாவது விலங்கோணம் நான் யாரோ ஒருவருக்கு மருமகள் இல்ல அஞ்சாவது மருமகள் அது குரல் மாதா அது குரல் மாமி ஆணி அல்ல மாமி அது அடுத்த அடுத்த இதெல்லாம் ஒரு பெண்ணுடைய ஸ்டெப்ஸ் நான் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் எப்படி சமூகத்துடைய வாளோடும் என்ன பக்கத்துல வாழக்கூடிய மனிதர்கள் என்ன முன்னோட்டர்கள் அவங்க முஸ்லீமாக இருக்க முஸ்லீமாக இருக்கேன் படிச்சு கொடுங்க இத பெண்களுக்கு கற்பியுங்கோ சொல்ல செல்லும் மாற்று மதத்தை சார்ந்து பெண்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க மாற்று மதத்திலிருந்து வந்த சமைத்த உணவு வருகிறது சமைத்த உணவு சமைத்த உணவை கொண்டு வராங்க மாற்று மருத்துவர்கள் விரும்பி சாப்பிட்டாங்க படிச்சு கொடுக்க பெண்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஹதீஸ் சொல்லி கொடுக்கோம் முதலாவது நாங்கள் ஒரு சொசைட்டி வாழ்கிறோம் இரண்டாவது ஒரு தெரியாத கொஞ்சம் டவுட் ஆக இருக்குது வருகிறது இந்த நாட்டை பொறுத்து வரை எங்களுக்கு இந்த நாட்டில் தந்த மிக பெரிய ஒரு சொத்துத்தான் எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும் யாருமே ஒரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அளவுக்கு ஹலால் இந்த நாட்டை நல்லா உருவாக்கி தந்து ஹலால் சந்திக்க முழு அப்படித்தான் எனக்கு தெரியும் நன்முஸ்லிம் சகோதரர்கள் அழகாக வச்சிருக்கிறாங்க சாய்ந்த வரதுக்கு ராவு சாப்பாட்டுக்கு போனோம் போனோம் அங்க போனா தமிழ் சகோதர கடல் பதினொரு மணி மட்டும் இருக்கும் அங்க போனா அவர் வந்து ஒரு தமிழ் சகோதரர் ஆனா இந்த கடையில் உள்ள கோழி எல்லாம் அறுக்கிறாக்கள் முஸ்லீம் அவளை கூப்பிட்டாரு தொப்பி போட்டு தாடி வைச்சாக்கிறது அவங்க தான் கோழி அறுக்கிறார்கள் சொல்றி மட்டு மா மீன் வந்து இந்த நாட்டில் பெரிய சொல்ல அஹமதுல நடந்து ஒரு தமிழார் இந்த மத்தூ ஒரு மேலேபர் சந்தர்ப்பம் என்ன செய்வோம் அந்த கல்வி அவங்கள்ட இரு நான் ஒரு மாணவி ஒரு கலாசாலையில படித்திருக்கிறேன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் பழைய மாணவர்கள் மட்டுமல்ல பழைய மாணவி நீக்காவுடைய போர்டருக்குள் இருந்து கொண்டு என்ன செய்யணும் பாதுகாக்கணும் என் வாப்பக்கு நான் என்ன செய்யணும் நான் ஒரு ரூட்டுக்கு மருமகளா போறேன் நான் என்ன செய்யணும் எத்தனையோ குடும்பங்களை படுக்கிற பாட பார்த்தா வாப்பா சொல்றாரு மௌத்துவதற்கு தெரியாது ஒரு மறுபாலம் பார்த்து ஏன் இவர்களுக்கு தெரியாது தெரிய எ இந்த கட்டத்தில் நான் எனக்கே சம்பூர்ணம் அடுத்து மாமிக்கு ஹெட்டா தானே செய்யும் உமாட்டும் போற எப்படி வாப்பிடு இதெல்லாம் தெரியாதன அதனால தேவை செஞ்சு ஒரு ஒரு பொங்குல பிள்ளையாக இருந்தாலும் அந்த பெண்ணை வளர்க்கக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த முடிவு செய்தாங்க ஒரு கட்டத்தில் போய் சொல்ல விருவத்துக்குதலா காதல் காதல் அப்படின்னா காதல் இல்லை அப்பா என்ன சொல்றாங்க இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரு சைடு காதல் யாருக்கு அல்லாவுக்கு ரசத்துக்கொண்டாலும் அவர் சொப்பார் முக்கியம் என்ன நேசிப்பாங்களா கூட போது நாம் அப்படி விரும்பினர் அலமதுல இது ஒரு தலை காதல் அல்ல ரெண்டு பக்கமும் காதல் இப்ப வரையறதியாங்க இந்த யாரு இந்த கொஞ்சம் பேசுகிறேன் உங்களோட ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ளே வளர்ந்த ஒரு பெண் தானே உங்களோட அடிமகோட வீட்டுக்குள்ள வளர்ந்த அடிமை பெண் தானே அது இப்போ உரிமை சொல்லுங்கோன்னு சொன்ன நிலத்தில் சல்லம்மா சொல்லம் கூப்பிட்டாங்க அந்த பரீராவை சொன்னாங்க பரீரா என்னும்மா வரப்போகுது கொஞ்சம் சேர்ந்து வாழ்ந்து போயே முகேசோடே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அப்படியே சிபார்சு பண்ணினாங்க இந்த இன்டலக்சுவல் இந்த பெண் எவ்வளோ டேலண்டட் பொம்பல்னு சொன்னால் இவரு வார்த்தை தான் கேட்டான் நபியை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை ஒரு ஆச்சரியமான வார்த்தை கேட்டா சொன்ன யாரா ஹகுமன் ஒபீனியன் அல்லது இது உங்கள்டியா உங்களோட சஜஷனா அல்லது உங்கள்ட நீங்க அல்லாவுடைய நபி அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய திருதூதர் உங்களுக்கு வகை வந்து கொண்டிருக்கு உங்களோட ஓடராக இருந்தால் ஆசை இல்லை கணவன் தான் இது உங்களோட ஒரு ஒப்பீனியனாக இது உங்களுடைய ஒரு சிபாரசாக இருக்கும் என்று வாழ்க்கையை கொண்டு எனக்கு மிச்சம் தெரியும் நான் அதை முடிவு செஞ்சு கொள்றேன் சொல்லுங்க பாப்போம் இப்படிப்பட்ட ஒரு கேள்விய இன்றைக்கு எங்களுக்கு எங்க ஊர்ல எங்களோட இருக்கக்கூடிய ஒரு லீடர் கேட்ட பிடிக்கும் லீடருமான ஒரு ஆலயம் என்ன கிட்ட கேட்ட பிடிக்கும் லீடர்ஷிப்ல உள்ள ஆக பெரிய ரகசியம் காது நல்லா கேட்கணும் வாய் கொஞ்சமா பேசணும் அந்த பெண்கள் துரை ஒரு கேள்வி அஹுப் மன் அம்ரா ய யா ரசூலுல்லாஹ் சொல்லுகனது ஒரு வார்த்தை நிச்சயம் தேவ இல்லை முஹைசோனே வால்ரவி வாலாமி அல்ல பொதுவோம் நீங்க சொல்ற இந்த ஷஜஷன் உங்கட ஆர்டரா அல்லது உங்கட ஒபினியனா சொல்லல இல்ல இல்ல இது ஒபினியன் இது ஒரு இது ஒபினியன் தான் ஏதோ ஒரு ஐடியா சேர்ந்து வந்த விஷயம் இல்லைம் சொன்ன வாழ்க்கையுச்சம் தெரியும் நான் அவரோட கஷ்டப்பட்டிருக்கிறேன் பெண்கள் இன்டலக்சுவல் விவேகிகள் அறிவாளிகள் பயன்படுத்த வீட்டுல ஒவ்வொருத்தருடையான பெண்கள் நாலு வகையான பெண்களோட ஒவ்வொரு ஆடும் நாலு வகையான பெண்களை சுத்தி இருக்கிறாங்க சொல்லுவோம் தாயா மனைவியா முன்பி தாய் மனைவி கேட்டாவது யாரு தாய் இரண்டாவது யாரு இரண்டாவது சகோதரி ரெண்டாவது சகோதரி மூணாவது மனைவி நாலாவது மகள் மகள் இந்த நாலு பேரும் யாரு நாலு கணு மருமகள் மகர் இல்லட்டி மகன் இல்லட்டி மருமகளும் மகள் தானே மகள் இல்லட்டி மருமகளும் மகள் மகள் இல்லட்டி மருமகள் மகள் அல்ல மகள் இருந்தாலும் மருமகள் மகள் தான் ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு மாமாம் பாக்கோண யாரையா ஒரு காலி சொன்னாரு ஒரு அவருடைய தம்பீத மகள் அந்த காவீத தம்பீத மகள் காவீத மகனை முடிக்கிறார் ஆனா இந்த புள்ள இந்த புள்ள இந்த பொம்புள புள்ள வளர்ந்தது முழுக்க பெரியப்பாட்டு தான் எங்கூட பெரியப்பட மகனத்தான் முடிக்கிறார் இந்த பெரிய பொம்புள புள்ள யாரும் இல்ல பெரிய யாருடன் இந்த பொம்பளை தம்பியில மகளுடைய சரியான இறக்கம் அன்பு பாசம் எல்லாம் இருக்குது நடக்குது யாருக்கு பெரியப்பாட்டுக்கு இந்த புள்ள மருமகளாக போகுது கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இந்த காவி கேட்டாராம் அந்த பொம்புள புள்ளைய பார்த்து எப்படி இருக்குது மாமா உடனே சொல்லு அந்த புல் அழகான பதில் பெரியா வீடாக இருக்கும் காலம் எல்லாம் நல்லா இருந்துச்சு என்ன மாறிச்சதோ அண்டைக்கு மாமாவோடு மாறி மாறிச்சது விஷயம் உங்களுக்கு பெரியப்பா என்ற உறவு இருந்துச்சு அது வரைக்கும் என்னாச்சு பெரியப்பா மகளுடைய உறவும் உறவு போல இருந்து மருமகளாக போனேனோ அண்ட் அவர் மாமவாக மாறிட்டாரு மாமட புத்தி வந்து என்ன புத்தி மாமட மாமன் என்ன புத்தி நான் சொல்ல விரும்பல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் கையில வச்சுக்கொள்றதுக்கு அவன் தெரியும் இது அவனுக்கு விருப்பம் இல்லை யாருக்கு விருப்பம் இல்லை மறுமார்க்க விருப்பம் இல்லை அது மாறுக்கவும் தான் அது சரியாகவும் தான் வாழ்க்கையில பிறக்கினவாறு தேவையில்லாதோ அன்றைக்கு பிறகு அவட சைடு எடுக்கவே இல்லை சைடு யாத சைடு மகளும் எடுக்கல ஒரு நாள் போனா எங்க மாமட்டுக்கு போனா மருமகன் மருமகன் எங்கே எங்க ஊர்ல பறக்க எங்க நாட்டுல பறக்கனுக்கு மாமன் அத பில்லு சொல்லி என்ன அதில் மர்மகனுக்கு சலாஜன் என்ன இல்லையா ஒரு மா என்ன செய்து மாம கவுக்கு மாம மாம இல்ல மனக்கசப் போறத்தான் செய்யும் மனைவிக்கும் இடையில மனக்கசப் உருவாக்கி அப்ப மாமாப்பாளுங்காயங்க கொண்டு பேச நேரங்க மர்மகன தேடி எங்க போனாங்க தேடி எங்க போனாரு சிறுபவம் பள்ளிக்கு எங்கட மர்மன எது போன எங்கட மர்மான் எங்க தடி போனும் நான் சொல்ல வெறும்பல் மருமகன எங்க தேடி போகணும் அவங்களுக்கு தெரியும் தெரியும் உங்களோட மருமகனுடைய இடம் எந்த இடமாக இருக்குமோ அப்படிப்பட்ட மருமகன் இடம் கூட்டிருக்கு அப்ப என்னாச்சு நேரே போனாங்க பள்ளிக்கு மரும பல்லிங்க போக அவருக்கு அடமில்லையே அங்க போன அவர் தூங்கினார் தூங்கினார் கூடுபாத்தி பாத்திமா மகளாக இருக்கே உமா இங்க வா சொல்றன் யாருக்கும்ட்டம் உருவாக இருக்கும் மாப்பிழைய மகிழ்ச்சி நடந்து போ மாப்பிள்ளைக்கு மரியாதை செய்ப்பட்டு போட்டு வாட்டு போட்டுவா நான் எங்களுக்கு மாப்படி எனக்கு வார்த்தைக்கு நடக்கிற தலாக்கில் பெரும்பான்மையான தலாக்கு மாமி மாமிட பிரச்சின அல்லது வாக்கமடை பிரச்சின அல்லா நாம் அனைவரையும் பாதுகாப்பான அல்லா சொல்றான் ஒரு நாளும் பாவத்தை கொண்டு பேச வேண்டாம் நல்லதை பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அல்லா சுபான நல்லதை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரசிவாக்குவானாக நல்லதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தருவானா ரெண்டு மூணு அறவைத் தரம் இருக்குது முதலாவது அறிவை வாரக்கிழமை பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி இன்ஷா அல்லா ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ரமபானோட சம்மந்தப்பட்ட ஜகாத்தோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி பேசுறதுக்குரிய ரெண்டு நாளுடைய ப்ரோக்ராம் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகள் செவ்வாய் புது நிச்சால் தான் நடக்கும் அதில் வித்தியாசமான ஒரு விஷயம் அமைய ஒரு சந்தோஷமான செய்தி என்று சொன்னால் பெண்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க நிச்சால் தான் இப்போ பெண்களை அழைச்சிக்கொண்டு வரக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் தான் நீங்களுக்கு டி தேவைேற்கிருந்துச்சான் என்ன செய்வது கட்டாயம் கட்டாயம் இந்த விஷயத்தை எந்த ஒரு பெண்ணும் தனிய வாரத்துக்கு அனுமதிக்கு யாருக்கு அனுமதி இல்லை மகரம் இல்லையும்து நல்ல அழகான இஸ்லாமிய டிரெஸ் கோட் கல்யாணத்துக்கு போற மாதிரி என்ன செய்வானோ இஸ்லாம் சரியா சொல்லக்கூடிய உடுப்போட இந்த பெண்களை அகமடேட் பண்ணுங்க இது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பெண்களும் வாரத்தினால கிரௌட் அதிகமாக இருக்கும் பின்னாலும் இருக்கிறாரு இல்ஹாமோட செய்யோ முஸ்லீம் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொங்கோ பேசிக்கோங்க மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அது மத்திய பேப்பர் தமிழில் வரக்கூடிய ஒரு சஞ்சிகை பள்ளிக்கு வெளியே வச்சிருக்கிறாங்க விற்கிறதுக்கு அதையும் எடுத்து வாசிக்கிற பழக்க முறையோ சமூகமாக சொசைட்டியாக மாற்றோனும் அதனால தமிழ்ல இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் சிங்களத்தில் பண்ணக்கூடிய ஏராளமான மேகசின்ஸ் இருக்குது இதை வாங்கி வாசிக்கிற பழக்கங்களை உருவாக்கிக்கோங்க வீடுகளுக்கும் தேவையில்லாத அந்த தினகரன் வேறு தேவையில்லாத சஞ்சிகைகளை கொண்டு பொறுத்த விடவும் பிரயூசனமான இந்த சஞ்சிகைகளை கொண்டு வீட்டுல வச்சுன்னு சொன்னா வார விருந்தாலையும் வாசிப்பாரு பிள்ளைகளும் வாசிப்பாங்க என்னவோ நொலேஜ் ஷேர் ஆகும் அந்த விஷயத்திலேயும் கவனிச்சிருக்கோம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்தான் நான் அவங்களுக்கு பலமுறை ஞாபகப்படுத்திருக்கிறேன் இது யாருக்கும் ஒரு கம்பல்சரி அல்ல இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷனுக்கு நான் சொல்றேன் ரிக்வெஸ்ட் பண்றேன் அதாவது என்னன்னு சொன்னால் கனடாவில் இருந்து சில சகோதரர் வந்திருக்கிறாங்க இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க அவங்க அங்கே ஒரு பள்ளி வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் பொறுமதியான ஒரு பள்ளி வாசல் ப்ரீமேசன் டெம்பிள் அவங்களுடைய வெப்சைட் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அவங்க டொக்குமெண்ட் வந்து இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கு நான் ஒரு சென்ற ரபான்ல கடைசி பத்து நாள் போயிருந்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் லோன் கடன் இருக்குது இந்த கடனை நிறைவேற்ற வேண்டும் ரமதானுக்கு ரமதான் முடிகிறதோட அந்த அடிப்படையில் ஃபண்ட் ரேசிங்காக வேண்டிய இந்த நாட்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களோட சொந்த ஊருக்கு அவங்க வந்திருக்கிறாங்க முடியாம சகோதரர்கள் யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ சக்தி இருக்குதோ அல்லது யாருக்கு இன்னும் மொத்தம் காட்டி கொடுக்கணுமோ அப்படிப்பட்டவங்க அவங்கள கண்டக்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து அந்த நார்த் அமெரிக்காவிலையும் நான் ஒரு தரட்டி ஒரு கண்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கு என்ன சரி செய்ய ஏழு என்றிருந்தால் செய்ய பாருங்க இது ஒரு ரிக்வஸ்ட் அல்லாம இது யாருக்கும் ஒரு ஒரு யாரும் ஒரு பாரமாடுக இது ஒரு ரிக்வஸ்ட் ஒரு நல்லதுக்கு வழிகாட்டப்பட்டிக்கு அத்தா அல்லி நல்லவைகளின் பக்கமாக நல்லதாக சொல்லி காட்டிக் கொடுக்கக்கூடியவரும் அதை செய்தவர் போல என்ற பட்டியலில் என்னை மங்களே மம்மா சேர்த்து வைப்பானாக வரமத்தி வரகாத்தும்